واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد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 الله قال அவர்கள் மீதும் நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் அடுத்து காப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்க கூடிய அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பின் பெரியவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கு தகவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் வாலஹு உலஹத்தில் பல nilpotentகளை ஏற்படுத்து கொண்டிருக்கான் இல்ல nilpotentகளும் முஃமின்களுக்கு நலவாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வித்து இருக்கான் இது முஃமினுடைய அடையாளமாக ஒரு முஃமினுடைய சிஃபத்தாக இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஃமினை பற்றி நாம் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது அஜபன் ல அம்ரில் முஃமின் ஒரு முஃமினுடைய விடையை பற்றி ஆச்சரியமாக இருக்கிறது அந்தாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு செய்து கொண்டிருப்பான் இருந்து அல்லாவிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பான் இது ஒரு மூக்மீனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் அப்படிப்பட்ட மூக்மீன்களாக அல்லாஹ் நம் மனிவர்களை மாக்கி அருள்வானாக சிரமத்தில் அல்லாவை பொறுமை கொண்டு அல்லாஹ் இடத்தில் உதவி தேடுபவர்களாகும் இன்பமான சந்தோஷமான காலங்களில் நேரங்களில் நிலைமைகளில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இந்த பண்பை பெற்றிருக்கூடிய உயர்ந்தவர்கள் பாக்கிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கடுமையான வறட்சியை தந்திருந்தான் வீழ் கடுமையான வீழ் தண்ணீருடைய தட்டுப்பாடு மக்கள் சிரமப்பட்டார்கள் அப்படியான ஒரு சோதனையோடு ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் அதன் பின்னால் கடுமையான மழை வெள்ளம் மண் சரிவு இது போன்ற அனர்த்தத்தினால் நாம் தோண்டு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே உலகத்தில் எது நடந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது அல்லாஹுடைய அனுமதிப்படிதான் நடக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையை நாம் கொண்டவர்கள் அல்லா நாம் ஆறு விடயங்களை உறுதியாக கொண்டவர்கள் நலவும் கெடுதியும் அல்லாஹின் மூலம்தான் நடைபெறுகிறது அல்லாஹ் நாட்டினால் தான் நடைபெறும் என்பதை உள்ளவர்கள் என்பதன் அடிப்படையில் சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் பொதுவாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் சிரமப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அல்லாஹ் நல்லொரு சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான் அதுதான் இந்த கஷ்டப்பட்ட மக்களை அரவணைப்பது அவர்களுக்கு நமக்கு முடியொத்தாசைகளை செய்வது இதுவும் நபிகளார் காட்டி தந்த சுண்ணத்தாக இருக்கிறது இப்படியான சிரமங்கள் வரும் பொழுது நபிவர்கள் இரண்டு விதமான வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒன்று சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வழிகாட்டலை சொல்வது நம்மை பாதுகாப்பாயா இது போன்ற துஆாக்களை ஓதுவது அல்லாஹுடத்தில் பாதுகாவல் தேடுவது இது போன்ற அல்லாஹுவை நெருங்கக்கூடிய வழிகளை வழிகளையும் நபிவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் இதே காட்டி தந்த நபி அவர்கள் மெட்டீரியல் மூலமாக நம்முடைய பொருட்கள் மூலமாக நம்முடைய உடம்பின் மூலமாக நம்முடைய பணத்தின் மூலமாக உதவி செய்யக்கூடிய முறையையும் நபியவர்கள் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரம் உம்மைத்துக்கு ஒரு துன்பம் ஒரு சிரமம் வரக்கூடிய நேரம் நபியவர்கள் எப்படி அணுகினார்கள் ஏராளமான சம்பவங்கள் சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு சதவை ரசூலுல்லா சல்லாஹு அலைவசம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் வந்தார்கள் முகர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த முகர் என்று அழைக்கப்படக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த சில நபர்கள் அந்த மனிதர்களை கண்டவுடன் நபியுடைய முகம் அப்படி மாறிவிட்டது அவ்வளவு தூரம் கஷ்டத்தில் இருந்தார்கள் அவர்கள் கொடுப்பதற்கு ஆடை கிடையாது சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது பார்ப்பதற்கு ரொம்ப பிரதேசமான தோற்றத்தில் இருந்தார்கள் நபியருடைய முகம் மாறிவிட்டது ஷஹாம்பாக்கள் சொல்கிறார்கள் நபியுடைய நிலைமை முழுமையாக மாறிவிட்டது காரணம் நிலைமையை பார்த்தேன் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே யுத்தத்துடைய யுத்தத்திலிருந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை நாம் நாம் கண்டது மிக அரிதாக இருக்கிறது ஆனால் இந்த சமீப நாட்களாக இந்த ஒரு வாரம் ஒரு வாரத்திற்கு நம்முடைய முஸ்லிம்கள் வெறு கையுடன் ஒரு ஒட்டு துணி இல்லாமல் அல்லது உடுத்து உடுப்புடன் தலையில் சில பெட்டிகளை சுமந்த வண்ணம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியான காட்சியை சென்ற பார்த்திருக்கிறோம் அன்பானவர்களே நபி அவர்களிடம் எப்படி ஒரு கஷ்டமான ஒரு சமூகம் நபியவர்கள் எனக்கு முன்னால் ஒரு சிரமமான நிலைமை இருக்கக்கூடிய நிலைமையை விளங்கிய பொழுது நபியவர்கள் துடித்து போனார்களோ அதே கவலை நமக்கும் இருக்க வேண்டும் நம்முடைய களிமாவை சொன்ன முஸ்லிம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் சுமார் இருபத்தி பேர் இப்படி இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே பதினஞ்சு பதினைம் பேர் வருவதற்கு முடியாமல் தண்ணீருக்கு மேலால் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்திருக்கிறார்கள் நிறைய சம்பவங்களை சொல்லலாம் உடுப்பதற்கு ஆடை கிடையாது ஒன்பதுக்கு உணவு கிடையாது குழந்தைகள் ரொம்ப பரிதாப நிலைமையில் இப்படிப்பட்ட சுமார் பதினைந்தாயிரம் இருபது ஆயிரம் இருபத்தையாயிரம் வரைக்கும் ஒரு பெரிய குடும்பங்கள் நம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே களிமா சொன்ன சகோதரர்களும் இருக்கிறார்கள் களிமா சொல்லாத சகோதரர்களும் இருக்கிறார்கள் நபியவர்கள் இப்படியான ஒரு நிலைமை வந்தவுடன் நமக்கு முன்னால் நபியவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் உபதேசம் செய்தாங்க நிலைமையை விளங்கப்படுத்தி சஹாபாக்களுக்கு விளக்கம் படுத்தினார்கள் அன்பானவர்களே சஹாபாக்கள் லட்சங்களை கோடிகளை வைத்தவர்கள் அல்ல சகாபாக்களிடம் பெரிய கோடான கோடி வசதிகள் வைத்தவர்கள் அல்ல ஆனால் வந்திருக்கக்கூடிய நிலைமையை நாம் நம்மால் முடியுமான உதவியை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நபி அவர்களுடைய குசுபா அமைந்திருந்தது நபி அவருடைய உபதேசத்தை அந்த பயானை கேட்ட சஹாபாக்கள் சதகாசை ஆரம்பித்தார்கள் ஹடீசை ரிவாய் செய்யக்கூடிய சஹாபி சொல்கிறார் இருக்கலாம் ஆடையாக இருக்கலாம் தீனாகராக இருக்கலாம் திர்கமாக இருக்கலாம் ஒவ்வொருடம் எவ்வளவு எவ்வளவு பணம் இருந்ததோ அந்த பணத்தை நபியர்களுக்கு முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்தார்கள் சாம்பாக்கள் இருந்தது சகாபாக்கள் இந்த சிரமத்தில் ஆனால் ஒரு சிரமம் கண்ணுக்கு முன்னால் வந்திருக்கிறது என்னிடம் இருக்கக்கூடிய ஆடையை ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா சஹாபாக்கள் நபியுடைய சஞ்சநாதத்தில் முன்வைத்தார்கள் ஒரு சில நிமிடாடிகளில் ஒரு சில நேர நேரத்தில் இரண்டு பெரிய குவியல் நபிவர்களுக்கு முன்னால் தென்பட ஆரம்பிக்கிறது நபியோட முகம் வாடி போய நபி அவர்களுடைய முகம் மலர ஆரம்பிக்கிறது போன்று நபி அவர்களுடைய முகம் மின்னிக் கொண்டிருந்தது பிரகாசித்து கொண்டிருந்தது காரணம் இந்த இயலாமல் இருக்கக்கூடிய கடுமையான பட்டினியில் பசியால் வாடி இருக்கக்கூடிய இந்த முதற் வாசிகளுக்கு உதவி செய்வதற்குரிய பொருட்களை தந்து தந்திருக்கூடிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்றொரு சந்தோஷம் நபியுடைய முகத்தில் இருந்தது அன்பான பெரியவர்களே நபிவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஆனந்தப்பட்டார்கள் அதில் இன்பத்தை கண்டார்கள் கஷ்டவாதிக்கு உதவுவதில் ஒரு இன்பம் இருக்க வேண்டும் சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவுவதில் ஒரு இன்பம் ஒரு லைப்பு அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நிலைமைகளை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய துணை நபர்கள் இங்கு ஜுமாவிலும் இருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் இருக்கலாம் அல்லது பல நூறு பேர் இருக்கலாம் நிலைமைகள் வார்த்தையால் சொல்லி முடியாத அளவுக்கு நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவன் அதற்குரிய நலவையும் தருவான் இதுதான் நம்முடைய ஈமானாக இருக்கிறது எந்த அரம்பு தந்தானோ எந்த அரம்பு லட்சங்களை கோடிகளை தந்தானோ அதையெல்லாம் எடுத்திருக்கிறான் எடுத்திருப்பது வெறுமனையல்ல அதை விட சிறந்த நமக்கு தருவதற்காக இந்த உறுதியை இந்த உறுதியான பஷாரத்தை நன்மாரத்தை நானும் நீங்கள் உள்ளத்தில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை சோதித்திருக்கிறது நம்முடைய நிலைமையை இதை எத உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டிதான் அல்லா நமக்கு சோதனையை தந்திருக்கிறான் யாரும் துவண்டு போக தேவையில்லை யாரும் மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹா அல்லாஹ் தருவது யாருக்கும் தடுக்க முடியாது அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்தால் யாருக்கும் கொடுக்க முடியாது அன்பானவர்களே இந்த நஷ்டத்தை எந்த அரசாங்கத்தாலும் ஈடு செய்ய முடியாது அல்லாஹ் ஈடு செய்ய போதுமானவன் அல்லாஹை நம்பியிருக்கிறோம் அல்லாஹ் இடத்திலே கேட்போம் மக்காவை விட்டு வந்த பொழுதுகள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விடயமும் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அல்லாஹ் போதுமானவன் ஆனால் நாம் செய்ய வேண்டிய நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது அன்பான பெரியவர்களே சகோதரர்களை நாம் எல்லாம் ஒரு உடம்பை போன்றவர்கள் நபர்கள் சொன்னார்கள் அல் முக்மீன் யான் ஒரு மூக்மீன் இன்னொரு மூக் மீன்க்கு ஒரு உடம்பை போன்று ஒரு கட்டிடத்தை போன்று சேர்த்து பிணைத்து இருக்கிறதை போன்று ஒரு மூனுக்கு ஒரு ஒரு கட்டிடத்தை போன்றவனாக இருக்கிறான் நாம் உறுதியாக இருக்கணும் இன்னும் சொல்லார்கள் நபி அவர்கள் ஒரு மூக் மீனுக்கு உதாரணம் உடம்பை போன்று ஒரு உடம்பின் ஒரு பகுதி நோவ் உடம்பின் மறுபகுதியும் உணர ஆரம்பிக்கிறது இதே போன்றுதான் நாம் நம்முடைய முஸ்லிம்கள் நம்முடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதன் வழி நமக்கும் இருக்கணும் நம்முடைய வீட்டு பாதிப்பு கிடையாது வீட்டுக்கு பாதிப்பு கிடையாது நம்முடைய வீட்டிலையும் ஒரு பாதிப்பு நடந்திருக்கிறது காரணம் நம்முடைய சகோதரருடைய வீட்டில் பாதிப்பு நடந்திருக்கிறது المسلم اخو المسلم ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுடைய சகோதரனாக இருக்கிறான் لا يظلمه ولا يذيبه அநியாயம் செய்ய மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் ஆனால் அவனுக்கு உதவி செய்வான் ينصره ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்வான் அவறியாராக இருக்கலாம் சொந்தக்காராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் நமக்கும் அவருக்கும் உள்ள நிஸ்பத் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அது கலிமா சொன்ன ஒருவாக இருக்கிறது அன்பான பெரியவர்களே சகோதரர்களே உள்ளத்தில் உறுதி எடுப்போம் அல்லா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் வருடங்களுக்கு பின்னால் வருமோ அல்லாஹா தான் அறிந்துவான் அல்லாஹப்படியான சந்தர்ப்பத்தை நமக்கு தராமல் இருக்க சொல்கிறார்கள் எண்பத்தி ஒன்போதில் வந்தவில்லம் அதன் பின்னால் வந்திருக்கிறது அன்பான பெரியவர்களே நம்முடைய வாழ்நாளில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை திருப்பி நாம் காணுவோமோ இல்லையோ தெரியாது ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை கையில் வைத்திருக்கிறோம் ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக போய் சுகம் விசாரித்து நலம் விசாரித்து நிலைமைகளை கேட்டறிந்து ஆறுதல் சொல்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் சுகான் அல்லா வர இருக்கிறது நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடுகள் ஏராளமான விடயங்களை செய்வதற்குரிய திட்டங்களை வைத்திருக்கிறோம் இப்ப யோசிக்கலாம் நீண்ட வீட்டுக்கு என்ன பெருநாளைக்கு என்ன வாங்கலாம் என்று யோசிக்க கூடிய தருணத்தில் உங்களோட குடும்பத்தோட குடும்பத்தையும் நிலைமைகள் ஆர்வம் செய்யலாம் நிலைமைகள் சுமார் இருபது குடும்பங்கள் ஆடை இல்லாமல் சமையல் பாத்திரங்கள் இல்லாமல் வீட்டு தளபாடங்கள் இல்லாமல் ஆவணங்கள் இல்லாமல் சுமார் இருபது நாயிரம் குடும்பங்கள் கண்ணெதிரே இருக்கிறார்கள் இன்னும் பலர் பல ஆயிரம் குடும்பங்கள் வீடுகளுக்கு போய் சேர முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் சொந்தக்கார வீடுகளில் இருக்க இருக்கிறார்கள் வீடுகளை பார்த்து மனமுடிந்து போயிருக்கிறார்கள் இந்த வீட்டை இப்படி இருக்க இருக்க முடியுமா இன்னும் பலர் வெளியேறி இருக்கிறார்கள் அன்பான பெரியவர்களே சோதனைகளை அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இருக்கிறான் அல்லாஹுக்கு இது அல்ல இது போன்ற பல சோதனைகளை அல்லாஹ் தருவதற்கு போதுமானவன் ஆனால் அல்லாஹ் அப்படியான சோதனை நமக்கு தராமல்லா பாதுகாத்து இருக்கிறான் அல்லாஹூக்கே இல்லா புகழும் அன்பான பெரிய இப்படியான ஒரு அழகான சந்தர்ப்பத்தை பெற்று நாம் இந்த சந்தர்ப்பத்தை கை நல்ல இது போன்ற சந்தர்ப்பங்கள் முன்னாள் நடந்திருக்கிறது எப்படி நடந்து கொண்டார்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட சம்பவத்தை இந்த காலத்தில் சொன்னால் இவைகளெல்லாம் கற்பனையான கதைகள் என்று சொல்வார்கள் வளமாக்கள் சொல்கிறார்கள் அந்த சம்பவங்கள் அந்த சரித்திரங்கள் அந்த வரலாறுகள் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட மறுக்க முடியாது போன்ற கிரந்தங்களில் அந்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான பெரியவர்களே சகோதரர்களே ரொதி அல்லாஹ் அன்பு சொல்கிறார்கள் பாருங்கள் தன்னுடைய தேவையை விட இன்னொரு சகோதரனுடைய தேவையை முற்படுத்துவதற்குள்ள முன் வெறுமனை கதை கிடையாது இது சரித்திரத்தில் வரலாறு செய்தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் மூன்று குற்றியாக இருக்கிறார்கள் அக்கரமத்து நபீஜக சொல்கிறார்கள் சத்தம் போடுகிறார் அந்த சஹாபியிடம் தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தண்ணீர் என்று சொல்லப்படக்கூடிய நேரம் செய்கிறார் செய்கிறார் அவருக்கு தண்ணீரை கொடுங்கள் இந்த தண்ணீரை அவருக்கு கொடுங்கள் அவரிடம் தண்ணீர் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அவருக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹாபி தண்ணீர் தண்ணீர் என்று சத்தம் போடுகிறார் எனக்குடிக்காமல்ியான் செய்து விட்டு இருக்கிறார்கள்வர்களே இது நம்முடைய செலவுகள் இது நம்முடைய முன்னோர்கள் தண்ணியையும் தியாகம் செய்து உயிரை கொடுத்தவர்கள் அப்படிப்பட்ட இரத்தத்தில் வந்தவர்கள் தான் நாம் நம்மிடத்திலும் அல்ல உணர்வை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் அமர் சத்தாப் ரவி அல்லாஹூ அன்புட காலத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் நிகழ்ந்தது இதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சிரமமான ஒரு காலம் மதீனாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடையாது மக்கள் மிருகங்களின் தோலை சாப்பிட ஆரம்பித்தார்கள் உணவு கிடையாது பயங்கரமான பஞ்சம் சுமார் அறுபது நாயிரத்துக்கும் மேற்பட்ட பிராணிகள் உணவு இல்லாமல் இறக்க ஆரம்பித்தது மதீனாவை நோக்கி அந்த பஞ்சத்தில் பீதிக்கப்பட்ட மக்கள் அமரவு இல்லாவர்களை நோக்கி வருகிறார்கள் ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுமார் அறுபது நாயிரம் மக்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் பஞ்சத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி மதீனாவில் அறுபது ஆயிரம் பேரை கவனிக்க கூடிய அளவுக்கு போதுமான உணவு இருக்கவில்லை வந்த அறுபது நபர்களில் மூன்றில் இரண்டு பகுதி சுமார் நாற்பது பேர் இறந்து விட்டார்கள் பஞ்சத்தின் காரணமாக அன்பானவர்களே நம்முடைய ஊருக்கு வந்தாங்க ஒரு வீட்டுல அஞ்சு பார்த்தார்கள் வச்சு கவனித்து இருக்கிறாங்க அமர்வதில்ல அவங்க யோசிக்கிறாங்க நம்முடைய நான் கவர்னராக நான் அமீருனாக நான் சலீஃபாவாக இருக்கிறேன் நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்னை தேடி வந்த அறுபது நாயிரம் மக்களில் அறுநாப்பது ஆயிரம் மக்கள் ஒப்பாத்தாகிட்டாங்க இவங்களும் கவனிக்கணும் ஆனா உள்ளூர்ல கவனிக்கிறதுக்கு பொருட்கள் கிடையாது எழுதுகிறார்கள் ஏனைய கவர்னர்களுக்கு எழுதுகிறார்கள் மிஸ்டருக்கு எழுதுகிறார்கள் ஷாமுக்கு எழுதுகிறாங்க இஜிப்டுக்கு எழுதுகிறார்கள் அன்பான பெரியவர்களே சோதர்களே கொடை சமான் ஒட்டகங்களில் கூயலாக வருகிறது إلدى الضلالة عراق <تصفيق> معاوية رضي الله الرئيسي أوري الفنجمهار قردي مكتل ادوى كتو وندر قرار قرار قرار ادوى كالي شهين کرل معاوية رضي الله عنه نالائرم اتحانگل عنقوئي قرار قرار قرار إلدى الضلالة الشامك عبو عباد بن الجراح அவர்கள் மூவாயிரம் ஒட்டகங்களை அனுப்பி வைக்கிறார்கள் அன்பான பெரியவர்களை கவர்னராக இருக்கிறார்கள் சொன்னார்கள் அமீர் அவர்களுக்கு நான் அனுப்பக்கூடிய பொருள் அதன் ஆரம்பம் உங்களிடம் இருக்கும் அதன் அந்த சாமானுடைய கடைசி முடிவு அது என்னிடம் இருக்கும் அப்படிப்பட்ட பொருளை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அவர்கள் மதீனாவுக்கு சாமான அனுப்பி வைத்தார்கள் அன்பானவர்களே அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய ஏற்பாடு ஆச்சரியமானோர் ஏற்பாடு அல்லாஹ் நமக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கு மத்திய இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர மனப்பாங்கல்லா நமக்கு தந்திருக்கிறான் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே இந்த அமர்வத பின்னால் வந்த எத்தனையோ எத்தனையோ கவர்னர்கள் பாடம்படுத்திருக்கிறார்கள் ஒரு கிரைசிஸ் ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கிறார்கள் நாங்களும் விரும்புகிறோம் நம்முடைய மகல்லாவுக்கும் வந்திருக்கிறார்கள் நாம் எப்படி செய்யலாம் கொழும்பு பயன்தி இருக்கிறது பன்னிரண்டு பள்ளிவாசல் சம்மேளனங்கள் இருக்கிறது வந்திருக்கக்கூடிய மக்கள் சுமார் இருபத்தி பள்ளிவாசல்கள் இருபத்தி ஆறு நம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள் பலவிதமான தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான் நாம் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கலாம் சகாபாக்கள் வரக்கூடிய இழந்து வெற்று கையோடு வந்தார்கள் அன்பானவர்களை நாம் வீட்டை வைத்துவிட்டு பொருட்களே எல்லாம் இழந்திருக்கிறோம் சகாபாக்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது வீட்டையும் தன்னுடைய சொந்த இடத்தை இழந்துவிட்டு நீங்கள் தீர்த்து வைங்கள் நபி அவர்கள் ஒன்று சேர்த்து கனெக்ட் பண்ணி வைத்தார்கள் அப்துல் ரஹ்மியலா அவர்கள் பெரிய செல்வந்தி அவர்கள் சொல்கிறார்கள் நானும் மதீனாவுக்கு வந்தேன் நபி அவர்கள் எனக்கு ஜோடாக எனக்கு ஜோடாக போட்டாங்க என்ன ஓனும் சொல்லுங்க பொருளாக இருந்தால் நான் தந்துடுவேன் எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறா உங்களுக்கு மனைவி தேவையாக இருந்தால் நான் தலாக் சொல்லி அதனையும் தர தயாராக இருக்கிறேன் அன்பானவர்களே இது வெறும் எனக்கு கதை கிடையாது உங்களோட விஷயங்கள் இவர் இவரோட ஜோட் போட்டு இவர் இவரோட ஜோட் போட்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்பியவர்கள் அழகான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் பிரச்சனையை வரக்கூடிய நேரம் நபிவர்கள் தீர்வு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பிரச்சனையை முன்னோக்கி இருக்கிறோம் நம்முடைய சுமார் பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள் அந்த சிரமத்துக்குரிய தீர்வையும் அல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் நபியோருடைய செயல் மூலமாக அன்பான பெரியவர்களை சகோதரர்களை செய்வதற்கு முடியும் என்றால் தாராளம் செய்யலாம் எதையும் தியாகம் செய்யலாம் சிறத்திரங்கள் நம் முன்னால் இருக்கிறது ஒரு சிறவை ஒரு சாபி நபியுடைய சன்னிதானத்துக்கு வந்தார்கள் வந்து கடுமையான பசியில் இருக்கிறேன் பல நாள் சாப்பிட்டு இருக்கிறேன் என்ன இருக்குங்க மனைவியாக வந்தாங்க மனைவி எங்கள்ட்ட கிடையாது அன்பானவர்களே இந்த சம்பந்தம் கொஞ்சம் நுணுக்கமாக கேளுங்க இது வெறுமனையே சம்பவம் இல்ல இது சாபாக்கள் நமக்கு செஞ்சி காட்டிய ஒரு செய்தி சொல்வதற்கு லேசாக இருக்கலாம் கேட்பதற்கு லேசாக இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட தியாகங்களும் செய்து ோர்கள் செய்திருக்கிறார்கள் சொன்னும் போனாங்க சூழல் நபியவனோட வீட்டிலையும் கஷ்டமான நிலைமை தண்ணியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது எல்லா மனைவி ஒரே பதில் தண்ணிய தவிர வேறொன்றும் கிடையாது அந்த மனிதர் நபியோட சன்னிதானத்தில் இருக்கிறார் உதவி செய்யணும் கூட யாராவது சபையில யாரும் எலும்பாம இருக்கிறாங்க அன்பானவர்களே அந்த சஹாபாக்கட வீட்டை ஒன்றும் கிடையாது பயங்கரமான கஷ்டமான வறுமையான நிலைமை ஒரு சஹாபி எலும்புறார் சொல்றார் யார சூழ்ல்லா வந்திருக்காளி இவர கட்டாயம் அழகா முறையில கண்ணியம் செலுத்தி கவனிங்க கண்ணியமானவர்களே மனைவி சொல்றதா இருந்தா எங்க வீட்டுல சின்ன புள்ள சாப்பிடற ரஸ்கு இருக்கலாம் அல்ல ஏதாவது ஒரு பிஸ்கட் ஆக இருக்கலாம் இது மாத்திரம் தான் மீதமாக இருந்தா சொல்லுவோம் பிள்ளைகளுக்கே சாப்பாடு இல்ல எப்படி கொடுக்கலாம்னு தான் நாங்க சொல்லுவோம் எங்கட மனைவி எப்படிதான் சொல்லுவா ஆனா அந்த அபு அல்ஹா ரபு அல்லா அவர்களும் அவருடைய மணியின்னு சொல்றாங்க பிள்ளையில நான் சமாளிக்கிறேன் உள்ளே நான் விளாட்டி விளாட்டு காட்டி நான் தூங்க போடுறேன் பசியோட குழந்தைகளை படுக்க போடுறேன் நீங்க வந்த விருந்தாளியை நாங்க கவனிப்போம் ரெண்டு பேரும் மசூரா செய்து விளக்க அணைச்சி சாப்பிடுற மாதிரி நடிச்சு அந்த குழந்தைக சாப்பாடை அந்த விருந்தாளிக்கு கொடுக்கிறார் அந்த நபியுடைய விருந்தாளி கொடுத்து அவர் வயிறாறை காலையில நபியுடைய சன்னிதானத்துக்கு போகக்கூடிய நேரம் நபி அவர்கள் ஒரு ஆலோசனை தொகுதி காட்டுறாங்க நபியோட முகம் பிரகாசமாக இருக்குது ஒய் சிறு நாலு அவர்களுக்கு பயங்கரமான தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அல்ல சிரமமான ஒரு நிலைமையை நம் கண் முன்னால் அழித்து இருக்கிறான் சம்பவங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறதை சொல்லிக்கொண்டே போகலாம் வெர்மனே சம்பவங்கள் கேட்பது அன்பானவர்களே கதைக்காக அல்ல நமக்கும் சாதிக்கலாம் ஒரு ஒரு ஆட்டு தலை ஏழு வீடுக்கு சுத்தியது என்றால் அந்த வீட்டை சாப்பிடுவது கிடையாது போது சாப்பிடலே அந்த தலை அந்த வீட்டுக்கு போது இந்த நபரிடம் ஆட்டு தலை கிடைத்ததோ ஏழு வீட்டுக்கு சுத்தின சரித்திரத்தை நாம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பின்னணியை கொண்டவர்கள் அல்லாஹ் நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் கோடி போடணும் என்ற தேவை கிடையாது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கார்கள் அதில் ஒரு தடவை சொன்னார்கள் அன்பானவர்களை இதை பாடமாக்கிக் கொள்ளுங்கள் நபிவர்கள் அப்படியே சொன்னாங்க நான் மூணு விஷயத்தை பாடமாக்கிக் கொள்ளார்கள் செய்யக்கூடிய பணம் ஒரு போடும் குறை அடையமாட்டாது குறை அடையமாட்டாது குறைவடைய மாட்டாது என்று சொன்னார்கள் நாம் கொடுக்கக்கூடிய பணம் ஒரு நாளும் குறைந்து போகாது அன்பானவர்களே பிரச்சனை இல்ல ஒரு உண்மை அஹமதுலா சுமார் பாதிக்கப்பட்ட இருபது ஆயிரம் குடும்பங்கள் இருபத்தி ஆறு இந்த மஹல்லாக்களை மசூராக்கள் நடைபெற்று நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜோட் போடப்பட்டிருக்கிறது இந்த புதுக்கடை பகுதி நிதாவோடு சேர்ந்து கொல்வத்த விலைவரிவாசல்கள் கொல்வத்த ஜுமா பள்ளிவாசல் விளைவத்தியா பள்ளிவாசல் விளைவத்த அம்மாசிர் பள்ளிவாசல் மசிது உள்ள பள்ளிவாசல் இந்த நாலு பள்ளிவாசலையும் புதுக்கடைக்கும் நிதாவும் சேர்ந்து இந்த மக்களை எங்களோடு சேர்த்து ஜோட் பண்ணியிருக்கிறார்கள் கேரளப்பான பள்ளிவாசல் சம்மேளனம் கொள்ளுப்பீட்டி பள்ளி பள்ளிவாசல் சம்மேளனம் மாணிகவத்த பள்ளிவாசல் சம்மேளனம் மருதான பல்லிவாசல் சம்மேளனம் இது போன்றிருக்கக்கூடிய பல்லிவாசல் சம்மேளனங்களை பாதிக்கப்பட்ட மகல்லாவோடு ஜோடு சேர்த்திருக்கிறார்கள் அன்பான பெரியவர்களே நபியவர்கள் எப்படி நிலைமையை சொல்லி சொல்வார்களோ அதை போன்ற நிலைமைகளை சொல்கிறோம் காரணம் அந்த நிலைமையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புதுக்கடை புதுக்கடை என்ற பகுதி இந்த பள்ளிவாசலை மையப்படுத்தி நமக்கும் ஒரு அகல்லாவை தந்திருக்கிறார்கள் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த ஒரு பள்ளிவாசலை நமக்கும் தந்திருக்கிறார்கள் மஸ்ஜிது சஃபா மீத்தோட்டம் உள்ள பள்ளிவாசல் சுமார் முன்னூற்றி குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்துக்கு நாம் உதவி செய்வோம் என்றால் சுமார் பத்தாயிரம் ரூபாய் குறைந்தது என்றால் லட்சம் தேவைப்படுகிறது ஆனால் நாம் ரஜா நம் அப்துல் ரஜா அல்லாஹ் கொடுப்பதற்கு போதுமானவன் ஆனால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் கொடுக்கிறோமா இல்லையா நாங்கள் என்ன செய்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்தில் அன்பானவர்களே இது மஷூரா செய்து வீட்டுல யோசிச்சு கணக்க பார்த்து அக்கௌண்ட பார்த்து பேங்க் பேலன்ஸ பார்த்து கொடுக்கக்கூடிய நிலைமையில அல்லாவுடைய ஹஜானாவை நம்பி அல்லாவுக்காக இன்னைக்கு கூடிய நேரம் எண்ணி எண்ணி இருக்கக்கூடிய நேரம் பொறுப்படுத்திக் கொள்வோம் நாளை மறுமையில் யோசிக்க கூடாது சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டோமோ என்று கவலைப்படக்கூடாது நோன்பு வர இருக்குது ஒரு சில நாட்கள் இருக்குது கஞ்சி காசுவதற்கோ சார் நேரம் நிலைமையில்லாத சூழல் சுமார் ஐயாயிரம் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு இருக்கிறது ஆறுதல் உதவிகளை செய்வோம் சந்திப்போம் நம்முடைய குடும்பத்தோடு செல்வோம் நான் புதுக்கடையில் வந்திருக்கிறேன் உங்களை சந்திக்கிறதுக்காக என்ன செய்யலாம் ஆறுதல் சொல்லுவோம் அன்பானவர்களே ஒரு சந்தர்ப்பத்தை விட்டு விட்டோம் என்றால் இதுக்கப்புறம் இப்படியான சந்தர்ப்பம் வராது நபியர்கள் சொன்னார்கள் சரந்த சதகி அன் துஷ்பி கபிதன் பசியான ஒரு உள்ளத்துக்கு ஒரு உயிரலுக்கு சாப்பாடு கொடுப்பது இது சதக்காவில் அப்படிப்பட்ட பசியங்கள் வாடிக்கொண்டிருக்கிறது அரவணைப்போம் குடும்பங்கள் இவர்களுக்கு என்ன செய்யலாம் நிர்வாகம் ஆலோசனை செய்கிறது அழகான முறையில் அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய என்று மசூரா செய்கிறார்கள் ஆனால் நாம் பணம் கொண்டு வரவில்லை என்றால் பணத்தை நாம் கொண்டு வரவில்லை என்று நாம் வெற்று வெற்று கையோடு போகாமல் எோரும் இந்த சந்தர்ப்பம் விட்டுவிடக் கூடாது எல்லோரும் உறுதி செய்யுங்கள் இவ்வளவு தருகிறேன் சில சகாம்பாக்கள் இப்படியும் செய்திருக்கிறார்கள் கொடுப்பதற்கு கையில் பணம் கிடையாது ஆனால் அவருடைய கவலை அதை விட பெரிதாக இருந்தது ஒரு தடவை இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு தடவை நடிவர்கள் யுத்தத்துக்காகவே பொருள் சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள் டெபோக் யுத்தத்துக்காக சஹாபாக்கள் சிரமத்தோடு இருக்கிறார்கள் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் இருந்ததை வந்து கொடுக்கிறார்கள் ஆனால் ஒரு சஹாபிள் ஆகிறேன் நினைக்கிறேன் அந்த சஹாபி வந்து யோசிக்கிறார் யார சூழலா நான் தாரத்துக்கு ஒன்றுமில்ல உங்கள்ட்ட கடனாவது ஏதும் இருந்தா தாங்க நான் இப்ப சதகா செய்துட்டு பின்னால் அந்த கடனை நான் உங்களுக்கு கிடைக்கிறேன் ரவி உங்க சொன்னாங்க கடனாக தாரத்துக்கும் நினைக்கிட்டையும் ஒன்றுமில்ல ஒக்கையில் ஒ கிடைக்கல அல்லாட துவாசி ஆரம்பிக்கிறாங்க ஏ அல்லா ஏ அல்லா யாரெல்லாம் இந்த ஏரியால இந்த பகுதியில என்னை பத்தி ஏசி இருக்கிறாங்களோ என்னை பத்தி கீபத் பேசி இருக்கிறாங்களோ எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து நீ எனக்கு நன்மை தருவதாக இருந்தால் அந்த எல்லா நன்மையும் அல்லாஹாவாக நீ ஆக்கி அந்த சதகாவோடு சேர்த்து அல்லாஹ் என்று துவாசுகிறார்கள் கையில பொருள் கிடையாது கையில சதம் கிடையாது ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வும் அந்த வழியும் அந்த சிந்தனையும் இறந்தது அப்படியான சிந்தனை நமக்கும் இருக்கணும் துவாக்கிக்கணும் யா இப்படியான ஒரு நேரத்தில் எனக்கிட கொடுக்கிறது கொண்டுமில்லையே என்ற அலனும் அந்த அழுகைக்கும் எல்லாம் கூலித்தர போதுமானவன் அன்பானவர்களே ஒரு சந்தர்ப்பத்தை நலவு விடாமல் அல்லாவிடம் முறையிடுவோம் அல்லாவிடம் கேட்போம் இந்த இருக்கக்கூடிய கூடிய சோதனையிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கு செய்வோம் அவர்களை போய் சந்திப்போம் ஆறுதல் வார்த்தைகளை சொல்வோம் யாரெல்லாம் நம்மை நாடி வந்திருக்கிறார்களோ நம்முடைய வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களை விருந்தாளிகளாக ரொம்ப சங்கையாக கவனிப்போம் யாரெல்லாம் கேள்விப்படுகிறீர்களோ இந்த குடும்பம் இங்கே இருக்கிறது இந்த புதுக்களில் பத்து வீடுகள் இருக்கிறாங்க என்றால் அவர்களை போய் சந்தித்து ஆறுதல் சொல்லி கவனித்து அவர்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்துவோம் நமக்கு அல்ல குடும்பங்களை வைத்திருக்கிறான் என்ற உணர்வு அவர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு உயிரை சந்தர்ப்பம் முடியவரை செய்வோம் கீழே பதிவு செய்வதற்காக வேண்டி உங்களால் முடிய சொல்லுங்கள் ஹசானா அதை குறைவற்றதை அப்படிப்பட்ட ஹசானா அல்லாஹுடைய ஹசானா அந்த ஹசானாவிலிருந்து நாம் கேட்டு கொடுப்போம் எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவரையும் பயங்கரமான சோதனைகளின் பாதுகாத்தருவானாக ஏ அல்லா நம்மை மோசமான துன்பங்களின் பாதுகாத்தருவாயாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை சீராக்கிடுவாயாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு யா ஆறுதலை கொடுத்தாக நம்மால் முடியுமான ஏழா உதவிகளை செய்வதற்கு நம் மனைவர்களுக்கும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் உணர்வையும் கவலையும் தந்தர்வாயாக எல்லா நிலைமைகளை சேராக்கிறவாயாக யாரெல்லாம் கவலையும் துன்பத்திலும் இருக்கிறார்களோ அடைய கவலைகளை துன்பக்க துன்பத்தை போக்கியல்வாயாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக உண்மையான முத்தகங்களாக முகமின்களாக நம் மனிவர்களை மாக்கியல்வாயாக